அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டு வெளியிலும் தேசிய மாணுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு நம்பிக்கை நண்பர் ஒருவர் உதிரி பாகங்கள் கடை வந்து ஆரம்பித்தார் அவருடைய இனிய அணுகுமுறையால் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு தேநீர் வங்கி கொடுத்து வர்த்தகத்தில் வளர்ந்தார் நம்முடைய வளர்ச்சியில் ஊர்க்காரர்களுக்கும் பங்கு தர வேண்டும் என்று அவர்கள் ஊரை சேர்ந்த இளைஞர்களை கொண்டு போய் பணியில் அமர்த்தினார் நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தார் சில ரகசியங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்க வேண்டும் என்கிற வணிக பாரம்பரிய தந்திரம் முதல் தலைமுறையை சார்ந்த அவருக்கு பிடிபடவில்லை அந்த இருவரும் இப்போது போட்டியாக கடைவைத்து வைத்து பொருள் ஈட்டி தள்ளுகிறார்கள் மனிதர்கள் நம்மிடு காட்டும் பணிவு விசுவாசம் எதுவும் முழுமையாக உண்மையாக இருக்க தேவையில்லை என்கிற கசப்பான உண்மையை உணர்ந்தால் மாத்திரமே நிர்வாகம் நிமிர்ந்து நடக்கும் சொந்த வாழ்வில் எப்படி வேண்டுமானாலும் கனிவுடன் நடக்கலாம் ஒருவர் பரிதாபமானவர் என்றால் அவரை அழைத்து வந்து சாப்பாடு போடலாம் ஆனால் அவர் தகுதி இல்லாமல் இருக்கும்போது அவரை ஊக்குவிக்க முயற்சி செய்யக்கூடாது எல்லோரையும் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தால் நாம் உயிர் வாழவே முடியாது என்று கேட்கலாம் உண்மைதான் நம்பிக்கை வேண்டும் ஆனால் அவகாசம் தேவை பல பரிசோதனைகளை நிகழ்வுகளின் அடிப்படையில் நாம் அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே நம்ப முடியும் அப்போதும் சிறு சந்தேகம் நிர்வாகத்தில் அவசியம் நம்மை சார்ந்திருப்பவர்களே நன்றியுடன் இருப்பதை போல நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் மனம் நிச்சயம் வேறொரு விதமாக பேசிக்கொண்டே இருக்கும் சிந்திப்போம் நாம் நம்முடைய நம்பிக்கையை மனிதர்கள் மீது தகுந்த விதத்தில் வெளிப்படுத்துவோம் நன்றி